தேவண்டி பர்சுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருக்காய் காத்திருப்பது எப்படி கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தரிக்காய் காத்திருக்கிறவர்களின் இருதயம் சிறப்படுகின்றது கர்த்தருக்காய் எப்படியெல்லாம் காத்திருக்க வேண்டும் எப்படியெல்லாம் காத்திருக்க கூடாது வயது சென்றவர்களானாலும் சரி கர்த்தரிக்காய் காத்திருந்தால் அவர்கள் புது பலனடைந்து எலும்புகின்றார்கள் உன்னத பலனால் நிரப்பப்படும் வரை கர்த்தரிக்காய் காத்திருக்கிறவர்கள் புதுபலனை பெற்றுக் கொள்வது நிச்சயம் தெய்வீகத்தில் ஈடுபடுவதற்கு எல்லாம் ஆகும் என்பது பற்றி இப்பொழுது புதிய பாஸ்டர் எஸ் யேசுதாசன் அவர்கள் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பு செய்தி ஆற்ற யாவரும் கேட்டு தேவாசிர்வாதம் பெற்று செல்ல அன்புடன் அழைக்கின்றோம் தேவனுடைய பரிசுத்தாமத்திற்கு மய்மண்டாவதாக மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் ஆகி இந்த பரிசுத்த நாளிலும் நாம் திருச்சபையாக கிடந்து வந்து கத்திரை ஆராதிக்கும் தேவனை மையப்படுத்தும் பிரசனத்தை உணரும் அன்பிலே கலிகோறும் ஆனந்திக்கும் தேவனது நிலக்கருமைக்காக ஆண்டவரை நாம் தரிப்பமாக அலையில்வையா தேவனுடைய ஆட்சியும் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம் பரலோகராட்சியம் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம் அந்த பரலோக சந்தோஷத்தை நாம் இந்த புலோகத்திலேயே அனுபவிக்கிறோம் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி அனுபவிக்கப் போகிற காரியம் அதுதான் பரலோகத்தில் நான் செய்ய போகிற காரியம் எப்பொழுது அலேலியா தோத்திரம் அலேலியா அலேலியா என்ற பாடலை தான் அங்கே பாடப்போகிறோம் பல்லோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அவைகளை நாம் இங்கேயே இந்த பரலோகத்தினுடைய சாயலை அதனுடைய பொருளை அதனுடைய இன்பத்தை பாக்கியாக தியானவர்களை பெற்றுக்கொள்ள அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே அதாவது நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியங்களை புரிந்து கொண்டு ஆசிர்வாதத்துக்கு இன்னும் நாம் எதிர்நோக்கி இருக்க உதவி செய்வார என்று சொல்லப்படுகிற ஒரு அது அதுலேமில் ஆட்டுவாசல்ல அந்த குளம் இருந்தது அந்த குளத்துல தேவூதுதன் எப்போதாவது இறங்கி கலக்குவார் அந்த கலக்குகிற நேரத்தில் யார் முதலாவது அந்த குளத்தில் தண்ணீர்ல இறங்குகின்றார்களோ அவர்கள் எப்பேற்பட்டவர்களா எப்பேற்பட்ட நோயாளிகளா இருந்தாலும் சுகமாகி விடுவார்கள் அந்த குளத்தின் அருகாமையில் அநேகர் காத்துக்கொண்டிருப்பார்கள் காத்துக் எதற்காக அந்த குளத்தில் தேவன் அல்லது தேவ எப்பொழுது அந்த குளத்தின் தண்ணீரை கலக்குவான் என்று எதிர்நோக்கி கொண்டு இருப்பார்களான் காத்திருப்பார்கள் எப்பொழுது கலக்குவார் என்று தெரியாது ஆனால் அவர்கள் காத்திருப்பார்கள் அங்கே கீழே உண்மை அவர் ஜபத்திற்கு பதில் அளிப்பார் என்று நமக்கு தெரியாது சொல்லுகிறது காத்திருக்க வேண்டும் காத்திருப்பேன் போகவே செய்யாது காத்திருந்தான் ஆண்டவர மறந்து விட்டாரா அவனுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை மற்றவர்கள் எல்லாம் கவனமா இருந்து தண்ணீர் கலந்துகிற நேரத்தில் தண்ணீர் சாடி விடுகிறார்கள் அவர்கள் சுகம் பெற்று விடுகிறார்கள் இந்த மனிதனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாவிட்டாலும் ஆண்டவர் அந்த காத்திருப்பை அவர் அறிந்திருந்தார் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களுக்காக நாம் ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்கின்றோம் எதிர்நோக்கிக் கொண்டே இருக்கின்றோம் பதில் கிடைக்கவில்லை என்று விட்டு விடாதீர்கள் அது அற்புதம் உண்மை அது எப்பொழுது நடக்கும் நமக்கு தெரியாது அது அப்படினால் கத்தடிப்பிலைகளை தொடர்ந்து விடாப்படியாக ஜமம் பண்ண வேண்டும் ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய காத்திருப்பை இந்த மனிதனுக்கு உதவி செய்ய ஆள் ஆண்டவர் அவனை தேடி சென்றார் அவன் எங்கே படுத்திருக்கிறானோ அங்கே தேடி சென்று கேட்டான் சுஸ்தமாக வேண்டும் வேலைகளை வைத்திருப்பார் ஆண்டவராகிய தேவர் இந்த பூமியில அவர் பிதாவின் சுத்திரத்தை செய்ய வந்திருந்த போதும் கூட அவர் தேவனாய் இருந்த அவர் எதுவும் செய்கிற முடியும் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் வரவில்லை வேலைக்காக காத்தருங்கள் தாயார் சொன்னாலும் சரி வேலை ஒன்று இருக்கின்றது அந்த நேரத்தில் அவைகளை செய்வார் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் அந்தவர் ஆகிய அதாவது அந்த வேலை வரும்போது குடும்ப லட்சப்புக்காக ஜோபம் வேலைக்காக ஜவம் பண்ணுகிறீர்களா உடைய சரீராக ஜெவம் பண்ணுகிறீர்களா கணவனுடைய மனைவனுடைய மீட்புக்காக பிள்ளைகளுடைய ஜவம் அனுகிறீர்களா காத்திருங்கள் எப்பொழுதாவது தேவசர கலக்கும் அற்புதம் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் தேவன் ஒரு வேலை குறித்திருக்கின்றார் அற்புதம் நடக்கின்ற இடத்தில் தேவன் கிரிய செய்கிற இடத்தில் காத்திருந்தார்கள் அநேகர் காத்திருந்தார்கள் காத்திருப்பு வீண் போகிறது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது புத்தராகியோபை குறித்து நான் வாசிக்கும் போது என்ன சொல்கிறார் பாருங்கள் அதாவது என்னுடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கிற இந்த கட்டுகள் இந்த நெருக்கல்கள் இந்த பாடுகள் அதாவது எப்பொழுது நீங்குமோ என்று நான் காத்திருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார் வாசிக்கிறான் மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்படும் எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று குறிக்கப்பட்ட நாளுக்காக வருகின்றார் அவைகளை மாற்றுவதற்கு அதாவது அதற்கு முந்தி சிலர் அவசரப்பட்டுதான் குதித்து காலகை உடைந்து கிடைக்கிறத பார்க்கின்ற ஒரு வேலை உண்டு பிழைக்க மாட்டார் இருக்கும் போது வாழ்க்கையில் இருக்கிறபடி இந்த உயிரோடு இருக்கும் போது நாம் எவையோட எதிர்நோக்கி காத்திருக்கின்றோமோ அவைகள் நிச்சயமாய் நமக்கு வரும் அதுலயாண்டு வெட்கப்பட்டு போக விடுகிறது இல்லை என்று சொல்லுகின்றது இந்த காத்திருப்பில் நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகள் சளிப்புகள் அதாவது என்ன கலவுளை என்ன வாழ்க்கையில என்கிற ஒரு பலகரமான சுவா நமக்கு வர முடியும் இதையெல்லாம் அவர்கள் எவ்வளவு சுபமாக இருந்தார்கள் என்று சங்கீதம் நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதம் பதினோராவது வாக்கியத்தை நாம் ஒரு வாசெய்யலாம் என் ஆத்மாவே நீ ஏன் கலந்து எனக்குள்ளே அவருக்கு வேறொரு ஆறுதல் சொல்ல இல்லாவிட்டாலும் அவர் தனக்குள்ள இருக்கிற ஆன்மா என்ற ஒரு மனிதன் தனக்குள்ளே இருக்கிறது எல்லா மனிதனுக்குள்ளேயும் அதாவது ஒன்று ஆன்மீக மனிதன் ரெண்டு மனிதன் இருக்கின்றான் என்று நான் காணுகின்றார் அதைத்தான் அப்படி சொல்லும் போது உள்ளான மனிதன் புறம்பான மனிதன் என்று சொல்லுகின்றார் ஆன உள்ளே இருக்கிறதான் ஒரிஜினல் மனிதன் வெளியே இருக்கிறது பாடிதான் அதுக்கு பேர் பாடி அந்த உள்ள வெளிகிற ஆன்மா வெளிய போய்விட்டால் டெத் பாடி எப்பொழுது என்று கேட்கிறார்கள் கிடையாது பழைய கௌரவம் அதுக்கு பேரு டெத் பாடி தான் அதுபடினாத அதாவது இங்கே இவர் இரண்டு மனிதனாக இருக்கிற அப்படின்னா புறம்பான மனிதன் அடிக்கடி சோர்ந்து போகிறான் சோர்ந்து போகிறான் கலைத்து போகிறான் உடனால் காத்திருந்து வாழ்க்கையில் ஒரு மறந்து இல்லையே என்று சோர்ந்து போகிறான் ான் லையா என் ஆத்மாவே எனக்குள்ளே ஏன் தயங்குகிறாய் வாசக ஏன் எனக்குள் தேங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு தேவனை நோக்கி காத்திரு என் முகத்துக்கு முகத்துக்கு ரஷிப்போம் எதிர்நோக்கி தேவையா இவ்வளவு காலம் மாதம் வருடங்கள் ஆகிவிட்டது ஒன்றையும் காணவில்லை எனக்குள்ளே தேங்குகிறார் தேவனை நோக்கி என்ன துதிப்பேன் தேவையா பத்து பிள்ளைகள் எவ்வளவு பார்ப்பதற்கு என்ன அருமையாக இருந்தது அத்தனை ஒரே நேரத்தில் போயிட்டு எல்லாம் மிருகரைகள் எல்லாமே எல்லாம் போயிட்டு சரீரம் அழகி போயிச்சு என்ன காத்தா இருக்கிறேன் என்னிப்பா என்ன காத்திருப்பேன் அருமையான தேவைய பிள்ளைகளே தேவ பக்தி என்பது என்ன தேவனை நோக்கி எதிர் நோக்கி இருப்பதென்றால் என்ன எவ்வளவு சௌரியமாக இருக்க வேண்டும் அவ்வளவு மற்றவர்கள் பார்த்தவரை ஏற்றுக்கொள்வார்கள் நீங்க அங்க போறனால இப்படி ஆயிற்றுகளே என்று சொல்லணும் இல்லையா நே நம்முடைய வெளியிலிருந்தோ நமக்கு அப்படிப்பட்ட சோர்வுக்குரிய நிலைகள் உருவாகும் நம்முடைய பாடியில் இருந்தே நம்முடைய பேசும் தேவக்தியை இழக்க செய்யும் காத்திருப்பை இழக்க செய்யும் எழுந்திப்போ என்று சொல்லும் இடம் கொடுத்து விடாதீர்கள் நம்முடைய பாஸ்டோர் சர்ச்சுக்குள்ளே தண்ணிகள் என்று சொல்லி போர்வில் போட்டார் இங்கே ஜோமணினார் இங்கே ஜோமணி கேட்டால் போடுங்கள் என்று சொல்லி பாச மருவத்துறை கொடுத்தார்கள் எந்த இடத்துல போட வேணும் என்று கேட்டால் போடுங்கள் என்ற இடத்தை காண்பித்துங்கிறது சொன்னார்கள் அந்த இடத்துல போட்டால் ஒரு மலையடி வாரமும் கூட அந்த சர்ச்சை இருக்கிற இடம் பெரிய மேட்டு பகுதி எங்கும் தண்ணி கிடையாது இப்படி இருக்கும்போது போர் போடப்பட்டது நூறு அடி இரநூறு அடி முந்நூறு அடி நானூறு அடி ஐநூறு அடி பக்கம் போயாது ஒன்றுமில்லை வெறும் உழந்து தூசி புழுதி தான் உடையவர்கள் ஊராரலாம் வேடிக்கை பார்க்கிறாரு எங்கள் பணம் அதிகமாகி போயிட்டு போல கொண்டு இங்கே போடுறாரு அப்படின்னு போர் போட்டவனு சொன்ன ஐயா இது முடியாது என்பது தேவை இல்லை நீங்க வீணாக எங்களுக்கு பணம் கிடைக்கும் உண்மைதான் ஆனால் நாங்கள் உங்களுக்காக பரிதாபப்படுறோம் வேண்டாயிரம் எல்லாரும் வந்து பார்க்கிறாரு அவர் அங்கேருந்து போரில் கான்டாக்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் அவர் ஒரு பெரிய பக்திமா அவங்களோட தியாகி அவர் கற்றுடைய சோலை அப்படி நம்புகின்றவர் காத்திரை போடுங்க காத்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் போட்டுக்கொண்டே இருக்கிறார் நானும் பணம் கொடுக்கிறேன் உங்களுடைய மிஷினுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கிறதோ அது வரைக்கும் போடுங்க பூமி பொத்து போனா போகட்டும் என்ன சொல்லி இவர் சொல்லுகின்றார் சொல்லி அந்த அந்த மனிதன் சொல்லி சடவில சொல்லி பாஸ்ட்ர சொல்லிவிட்டு என்னையா இது இப்படி இருக்கு சொல்லிட்டு போனா தண்ணி பொத்திட்டு பத்து இன்றைக்கு தண்ணி இருக்கிறது பக்கத்தில் உள்ள சர்ச்சைக்காரங்க பருப்பது அவ்வளவு அருமையான ஒரு தண்ணி இந்த மலேடி வாரத்தில் வந்ததுகின்ற பிறர் சொல்ல கேட்டு நீ ஏன் எனக்குள்ள சோர்வை உண்டு பண்ணி தேவனை நோக்கி காத்துரு மனிதனை நோக்கி அல்ல மனிதன் நோக்கி காப்பாற்ற காத்திருந்து ஏமாந்து போனவர்கள் நிறைய பேர் என்று வெளிநாட்டு எழுந்தி எத்தனை பேரை வந்திக்கிறார்கள் பாருங்க இவர் காத்திருந்து வேலை வந்துரும் இவ்வளவு சம்பளமா வெளிநாட்டுக்கு போறோம் இரண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பளம் கிடைக்கும் போறதை நான் பார்க்கிறேன் தேவனை நோக்கி காத்திருந்தவர்கள் எழுதுகின்றார் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாக்கியத்தை வாசிக்கும் போது இங்கே ஏசாயா என்ன எழுதுகிறார் பாருங்கள் ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்கள் நாயகிகள் ஒன்று கைத்தாய்களும் இருப்பார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை பற்றி கேட்கும் தந்தைகளும் நாய்கள் கைத்தாய்களும் இருப்பார்கள் அவர்கள் விழுந்து பணிந்து கொள்வார்கள் உன் கால்களின் தூளை நக்குவார்கள் தூளை நக்குவார்கள் காத்திருக்கிறவர்கள் பெக்கப்படுவதை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார் எப்பொழுது அருமையான தேவைய பிள்ளைகளே கட்டருக்கு காத்திருக்க அவர்கள் ராஜாக்கள் அவர்களை வளர்க்கும் தந்தைகளாயிருப்பார்கள் அப்படி பெரிய மனிதர்கள் ஆகிவிடுவார்கள் அவர்களை தேடினார்கள் ராஜாக்கள் அவர்களை தேடி சென்றார்கள் அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தார்கள் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கத்துடுப்பிள்ளைகளே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது ஒருபது வெட்கப்படுவது என்று அப்பொழுது உங்களை பரிகாசம் உங்களை ஏவனவர்கள் உங்களை சோர்வு செய்தவர்கள் இது பைத்தியக்கார என்று பைத்தியக்கார வழிபாடு என்று சொன்னவர்கள் அப்பொழுது எப்படி இருப்பார்கள் உங்களுடைய பாதங்கள் விழுந்து உங்களை பணிந்து கொள்வார்கள் கத்திரிக்க பயப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கை இவ்வளவு பெரிதாக இருக்கின்றது அருமையான கட்டிட பிள்ளைகளே சோர்ந்து போகாதீர்கள் உறுதியாக பெற்றுக் கொள்ளுங்கள் தொலைபேசியில் பல இடங்களில் பிள்ளைகளுக்குரிய வார்த்தை என்று அருள்கிற செய்தி அலையலா எல்லாருக்கும் அல்ல மீட்கப்பட்ட தேவனால் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கின்றவர்களுக்கு இந்த வார்த்தை மற்றபடி வீணாக வளில உலகத்தில் போல வாழ்ந்து எப்பொழுது இந்த குளத்தில் தண்ணீர் கலக்கப்படும் அவர்கள் எப்பேற்பட்ட பிரச்சனை குணமாகி விடுவார்கள் தேவனால் அது கூடும் தேவனால் கூடாத காரியம் அதான் அப்படி ஆலயத்தின் முகப்பில் எழுதி போட்டிருக்கு இன்னைக்கு விடியற்காலம் நான் கொஞ்சம் நேரத்தோடு வந்துட்டேன் ஆலயத்துக்கு இன்றைக்கு ஊழியர் ஜப்பம் கிடையாதுல்ல அது அப்படினா நான் கொஞ்சம் வாசல்ல நின்ற நின்றுபடியே பார்த்தேன் இந்த இடத்தான் இந்த இடம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது எப்படி இருந்தது மனித சஞ்சாரம் இல்லாத ஒரு இடம் இந்த இடத்துல யாருமே வர முடியாது வாயினவனால் ஆயிற்று ஆதித்த முகப்பில அதுதான் எழுதி போட்டிருக்கிறது தேவனால் கூடாது காரியம் ஒன்றும் மனிதனால் கூடாது எல்லாம் தேவனால் கூடவே கூடும் யார் வருகின்றோ கர்த்த பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வருகின்ற உங்களுடைய வாழ்க்கையில என்ன அவசியம் என்பதை கர்த்தர் தெரிந்திருக்கின்றார் அந்த பிரஸ்தா குளத்தில் ஒரு நாள் இரண்டு நாள் சில வாரங்கள் மாதங்கள் காத்திருந்து ஓடி போகவில்லை அதை பெற்றுக் கொண்டு எப்பொழுது தேவதற்கு கலக்க என்னுடைய வேலை எப்பொழுது வரும் எப்பொழுது தண்ணீர் சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று காத்திருந்தார் ஒரு மனுஷன் காத்திருந்தார் இருபத்தைந்து வருஷம் அலே அலுவயா இப்படியே தேவனுடைய தங்களுக்கு அருடைய வாக்குதற்ற நிறைவேற வரைக்கும் அவர்களை பெற்றுக்கொள்ள வரைக்கும் என்னிடத்தில் வருவார் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்கிறது எனக்கு தெரியாது அந்த குளத்தில் தேவதேவன் எப்பொழுது இறங்கி கலக்குவார் என்று தெரியாது நான் காத்திருப்பேன் காத்திருப்பேன் அந்த நேரத்தில் எனக்கு அந்த நன்மை உண்டாகும் என்று காத்திருந்தது போல உங்களுக்கு தருகிற ஆலோசனை என்ன நீங்கள் எதிர்பார்க்கின்ற காரியம் உங்களுக்கு வரும் வரும் தேவைத்து நாலு ஐம்பதுக்கு நான் அலாரம் வைத்திருக்கிறேன் கால ஜபத்து அது யார் தூங்கினாலும் சரி யார் முடித்தாலும் சரி யார் எலும்பினாலும் சரி எலும்பா விட்டாலும் சரி அது தண்டனை கரெக்டா வந்தவுடனே படிக்க ஆரம்பித்திருப்பார்கள் ஆசீர்வதிக்கிற நேரமாக இருக்கும் அது அந்த நேரத்துல ஒரு மூன்று நேரத்துல இரவுல நெடுஞ்சாபத்திலேயோ ஏதோ ஒரு பூனை சாடுற மாதிரி ஒரு சத்தம் மாதிரி அதுல யாரோ பேர் சொல்லி கூப்பிட மாதிரி நமக்கு ஒரு சத்தம் இருக்கும் மூடிப்படுக்கிறது அல்ல ஆண்டவர் எழுப்புகிறார் ஆண்டவர் எழுப்புகிறார் அந்த நேரத்துல நம்மை ஆஸ்வதிப்பதற்காக நாம் கேட்டதை தருவதற்காக நம்ம கேட்டது அந்த நேரத்தில் சந்திப்பதற்காக வருகின்ற நேரமாக இருக்கும் எி சில நிமிடமாக சோத்திரம் பண்ணிவிட்டு வழிபடிப்பட போவார்கள் அறிவியான நம்முடைய வேலை எப்பொழுது என்று நமக்கு தெரியாது ஆண்டு வாரம் எப்பொழுது மக்களை கொண்டு வருவார் என்று நமக்கு தெரியாது அதுபடினால கத்துட வேலையை நாம் அறியாமல் இருக்கிறபடினார் வருகை குறித்து என்ன எழுதியிருக்கிறது என்றார் அதாவது மர்சுகுமாருடைய வருகை குறித்து பலத்தில் இருக்கிற தூதர்களும் அறியவில்லையா தேவகுமாரன் ஆகிய கருத்தர் சொல்றார் மனசுகுமாரும் அதை அறியவில்லை என்று இதுவரைக்கும் அறியவில்லை அந்த நேரத்தில் பிதாவினுடைய வேலை எப்பொழுது என்பது அப்பொழுது அறிவிக்கப்படும் அப்பொழுது பிதாவுக்கு குமாரனுக்கு அறிவிக்கப்படும் இப்பொழுது அறிவிக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது அதன்படினால ஆண்டவர் நம்மை சந்திக்கும் நேரம் நம்மை ஆசீர்வதிக்கிற நேரம் நம்மை உயர்த்தும் நேரம் எது வந்து தெரியாது காத்திருங்கள் காத்திருப்பில் தொய்ந்து போகாதீர்கள் கத்தனை பிரகாசமடைந்தது ஒரு முகங்கள் வெக்கப்படவில்லை இந்த ஏழை கத்திர நோக்கி கூப்பிட்டான் அவருடைய நீங்கள் விடுவித்து ார் விடுத்துலாம் பணக்காரனா இருக்கலாம் இருக்கலாம் பெரியவராக இருக்கலாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம் கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருக்கலாம் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி கத்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் இருக்கின்றவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது உங்களை என்னை கத்தர் அழைத்திருப்பது இந்த புலகத்துக்குரிய நன்மைகளை மட்டும் தந்து விட்டுவதற்காக அல்ல நம்மை சிங்காசனத்தில் அமர வைப்பதற்காக ஆண்டவர் விரும்பி இருக்கின்றார் ஹலே லோய்யா ஹலே லோயா அதற்காக நம்மை அழைத்திருக்கின்றார் நாம் அதற்காக காத்திருக்கின்றோம் அலே நம்முடைய ஆன்மீக சிலர் சொல்லுகிறார்கள் ஒரு நம்முடைய மக்கள் சத்தியத்தில் எவ்வளவு பயிராக்கியமா இருக்கிறார்கள் என்று நான் கொஞ்சம் அறிவோம் ஏறவன் ரொம்ப அறிவார் என்பதை நான் அறிகிறேன் ஹலே சிலர் அப்படி சொல்லுகிறார்கள் நான் பாவருக்கு சிதம்பரவும் பாவத்திலிருந்து ஒரு விடுதலையும் இல்லை ஒண்ணும் இல்லை இப்படி போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அலேலையா அதற்காக சத்தியம் அறிக்கப்படுவதில்லை சத்தியம் ஒருபோது மாறி போகிறது இல்லை இந்த வாரமும் பூமியை ஒளிந்து போனாலும் கற்றுட வார்த்தை மாறவே மாறாது அலேலையா அது என்றும் எழுதுகிற சத்தியம் சத்தியமாகவே அது இருக்கின்றது அதை கை அது தேவபலனாக இருக்கிறது அதற்கான நான் நன்றி செலுத்துகிறேன் தேவனுக்கு மைமே இரண்டாவதாக சங்கீதம் முப்பத்தி ஒன்று இருபத்தி நான்கை அங்கே காத்திருந்தாரு அதாவது என் ஆத்துமாவே சோர்ந்து போகாதே எனக்குள் தேங்காது என்று சொன்னார் இங்கே இரண்டாவது பாகமாக இன்னும் சொல்லுகிறார் பார்க்க கத்திரிக்க காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதா இருக்க கத்திரிக்க காத்திருக்கிறவர்களே நம்ம எல்லாருக்கும் எல்லாருக்கும் கற்றடை வார்த்தை சொல்லுகிறது அவர்கள் வாழ்க்கையில் அனுபவித்த காரியத்தை நமக்கு சொல்லுகிறார்கள் என்ன சொல்லுகிறது திடமனதா இருந்து எதிர்நோய்க்கு திடமனா கிடைக்கும் கிடைக்கும் இன்று இல்லை நாளை என்ன கத்தரை செய்வார் நான் இதை பெற்றுக் கொள்வேன் இந்த பூர்ண பரிசுத்தான் அடைவேன் எனக்கு இதை கொடுப்படும் பெரு திறன் குறைய ஆரம்பிக்கும் எப்படி அதே ஆத்மாவை நமக்கு ரொம்ப எடுத்து நிற்கிறது ஆரோயத்துக்கு போக கூடாது என்று சொல்லுகிறது வீட்டுல குடும்ப ஜெவ மண்ணுக்கு தடுக்கிறது அருமையான தேடிப்பிள்ளைய சொல்லியிருக்கிறேன் ஆசிரமம் நடத்தினார் அவர் ஒரு நண்பன் உண்டு அந்த நண்பன் பேர் முத்து இவர் ஒரு பிரேயர் பட்டியல் ஒன்று போட்டு வைத்திருக்கிறார் அந்த பட்டியலை சொல்லி அவருக்கு ஒரு ஜெப விளந்த உடனே நொன்றாய் வாசத்தை ஜபம் பண்ணுவார் அண்டவரே இன்னார ரிட்சி இன்னார ரிட்சி ரிட்சி ஆசிரமத்தை ஆசிரமையும் எல்லா ஒரு ஜெவம் பண்ணுவார் கடைசிலே அண்டவரே இந்த முருடன் முத்துக்காக ஜோபம் பண்ணுகிறேன் இந்த நண்பன் இவருக்கு இவருக்கு ரொம்ப நண்பன் ஆனால் கர்த்தருக்கு ஒரு உறவு கத்தரே அவர் நம்ப மாட்டார் அவர் கடவுள் இல்லை என்கிற தத்துவத்தில் உள்ளவர் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவர் ஒரு டிராபர்டை பார்க்க வந்தார் இவர் வெளியே நின்று பிரயர் முடித்து தவற நின்று வழியை நின்று கொண்டே இருந்தார் என்ன சொல்கிறார் என்று கேட்டுக்கொண்டே நின்றார் அங்கே ஒவ்வொன்றாக வாசித்து ஜோ பண்ணினார் இல்லையா இல்லையா ஒன்றொன்றாக வாசித்து என்னுடைய நண்பன் உங்களுக்காக ஜோம் பண்ணு ஜனி விட்டு வெளியே வந்தார் வந்தபோது சொன்னார் கையப்பிடித்துக் கொண்டு நண்பா ராபர்ட் எனக்காக ஜோம் நீ அந்த நேரத்தில் இன்னொரு காரியத்துக்கு ஜெவம் மண்ணி அவனுக்கு புண்ணியம் கிடைக்கும் எனக்கு ஜெபம் என்ன போகிறது என்னை மாற்ற ஒருவராலும் முடியாது என்று அவர் சொல்லிவிட்டார் அவர் தொடர்ந்து ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் நண்பன் இறைட்சி நண்பன் இறைச்சி ஜபம் கொண்டே இருந்தார் ஒரு நாள் திடீரென்று அவரை பரலகுத்திக்கத்தில் அழைத்துக் கொண்டார் அன்றைக்கு நண்பன் முத்து ஊரில் இல்லை அவர் இன்னொரு ஊர்ல இருந்தார் அங்கேயே செய்தி பெரிய பிரபலமானவர் அல்லவா அவன் எப்படினாலும் ஏரியா அங்கே எல்லா இடமும் தெரிந்துட்டது அவரை இறந்துட்டார் அப்போ அங்கே சொல்லியிருக்காங்கப்பா அவருடைய நண்பர் இறந்துட்டார் உடனே அங்கிருந்து அதே ஓடி வந்திருக்கிறார் அப்பதான் இங்க பட்டியை ஆணி வைத்து அடித்து கொண்டிருக்கிறாங்க மூடி தூக்குறேன் வாடி தூக்குறேன் இடத்துல வந்திருக்கிறார் கொஞ்சம் ஒரு விசை திறங்க நான் நண்பனை பார்க்கணும் அப்போ திறந்து காட்டினாங்க கொஞ்ச நேரம் பார்த்தார் கேட்டார் இந்த பணியை யாருக்கு கொடுத்திருக்கிறார் இந்த ஆசிரமோ யாருக்கு கொடுத்திருக்கிறார் அப்போ யாருக்கும் கொடுக்கவில்லை டயர் இல்லை எழுதி வைத்திருக்கிறார் இதற்கு ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர் வந்து இதை ஒப்புக்கொள்வார் என்று எழுதி வைத்திருக்கிறார் வேற யாருடைய பெயரும் குறிப்பிடவில்லை அவர் உடனே அழுகியும் கண்ணீருமாக சொன்னார் அந்த நண்பன் அந்த ஆள் நான் தான் இன்று முதற்கொண்டு கத்தராக செய்து விட்டு போற அந்த பணியை இந்த திருப்பணியை பிள்ளையாக மாறுகிறேன் நண்பனால் இவருக்கு ஆறுதல் இல்லை நண்பனால் இவருக்கு நம்பிக்கை ஊற்றப்படவில்லை நான் ரொம்ப ரட்சிக்கப்படுவான் என்கிற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை திடமனராய் காத்திருந்தார் காத்திருக்கிறவர்களே தோடு காத்திரங்க அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அவரால் எல்லாம் கூடும் எல்லாம் கூடும் அவர் நினைத்தது நேற்று இரவில் நாம் தியானித்தோம் கருத்தல் செய்ய நினைத்தது தடைபடா நான் செய்ய நினைத்ததை தடுக்கிறவன் யார் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் யோபு சொல்லுகிறார் கருத்தல் நினைத்தது தடைபடா நடந்தே தீரும் என்று சொன்னார் செய்யற்க பொதுவான நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை நாம் ஒருவர் வாசிக்கலாம் ஹலே இல்லையா ஒரு திருஷ்டாந்தத்தோடு சொல்லுகிறார் பாருங்க வாசிங்க இப்படி இருக்க சகோதரே நீடிய பொறுமையாக இருங்கள் இதோ பயிரிடுகிறவன் அடைய வேண்டும் என்று முன்மாரியும் வருமளவும் பெருமையாக முன்மாரியும் பின்மாறிய வறுமடியாக காத்திருக்கிறான் நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் வருகை சமூகமாக இருக்கிறதே அதிக மகூல் அதிக மேனி காண வேண்டும் என்றுதான் அவன் பயிரிடுவான் அதே வருடமாக பயிரிடுவான் அது என்ன முன்மாரியும் பின்மாறியும் வரும் அளவு அவன் காத்துக்கொண்டே இருப்பான் அந்த முன்மாரி உழைக்கும் ஒரு மாறி அப்புறமாக விதைப்பாரு அந்த விதைப்பிலே அந்த மாரிலே அது வளர்ந்து ஒரு குறிக்கப்பட்ட ஸ்டேஜ் வரும் மழை பெய்யும் மழை பெய்யும் போது அது பரிபூர்ணமான விளைச்சலை கொடுத்து விடும் எதிர்பார்ப்பு திருச்சபை உருவாயிற்று எங்களுக்கு தான் விதைப்பு நடந்தது அன்றைக்கு தான் புதிய சபை அந்த நாளில் தான் காணுகின்றோம் வாழ்க்கையில் அந்த மாறி செய்வார் நாம் அதிக பலனை பெற்றுக் கொள்ளும்படி காத்திருக்க வேண்டும் வருகை சமீபம் நம்முடைய காத்திருப்பு இந்த பூமிக்குரிய நன்மைகளுக்காக நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லா மனிதர்களை பார்க்கலாம் அப்படித்தான் அனைகர் ஏமாந்து போகின்றார்கள் அதாவது சொன்னார் முதலாவது தேவடைய ராட்சியத்தையும் நீதியும் தேடங்களும் அப்பொழுது இவைகள் அல்ல கூட கூட காத்திருப்பு வந்து பரலோகத்துக்குரியவைகளே மருமைக்குரியவைகளேசுவின் வருகையை நோக்கி நான் அந்த வருகையில எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் முந்திவிட்டால் அதற்கு நான் ஆயத்தப்பட வேண்டும் என்ற காத்திருப்பு நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் அலே லோய்யா அலே லோய்யா அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் அருள்கின்ற வார்த்தை என்ன என்றால் காத்திருக்க வேண்டும் காத்திருங்கள் என்று தேவடைய திருவாக்கு சொல்லுகின்றது எவரே இருக்கிறது அறாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து வசனங்களை நான் வாசிக்கும் போது இங்கே என்னுடைய முற்பதாவாகிய ஆவரகாமை குறித்து இங்கே ஒருவர் இல்லாதபடியே தன் மேலேயே ஆணையிட்டு கொடுத்தார் ஆசிர்வதிப்பேன் என்று அதாவது தனக்கு பெரியவர் ஒருவர் இல்லாதபடியினாலே அவர் தன்னில் தானே ஆணையிட்டு கொடுத்தார் நிச்சயமாகவே கத்தனை வார்த்தை என்ன சொல்லுகிறது இறக்காய் காத்திருக்கிறவர்கள் ஊரை உலகத்தை விட்டுட்டு இப்படி ஒரு மனுஷன் கடவுள் சொன்னார் என்று எண்ணிருக்கிறான் இப்படிய பாசர் அப்படி தான் பாம்பையிலேருந்து வந்தாங்க பாம்பேயிலேருந்து வரும்போது ரெண்டு பிள்ளைகளையும் ரெண்டு பையங்க இருந்தாங்க ரெண்டு பையன்களையும் கூட்டிக் கொண்டு கர்த்தர் சொன்னார் என்று ஊரு அதுக்கு முன்னாலே ஊருக்கு வருகிறார் என்றால் திருநெல்வேலிக்கே ஆற்றில் போய்விடுவார்கள் எல்லோரும் வருகிற பொருள்களை பங்கிட வேண்டுமே அவர் நல்ல வசதியோடு வருவார் அந்த நிலைக்கு வந்து எல்லாருக்கும் அண்ணன் தம்பி எல்லாருக்கும் பொருள்களை வாங்கி கொண்டு கொடுத்துட்டு போவார் ஆனால் இப்பொழுது எப்படி வருகிறார் ஜிப்பாவை போட்டுக்கொண்டு வயவுடன் கையுமாக உலக பிரகாரமாக கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லாமல் வருகின்றார் அறுபடனாலே எந்த எதிர்பார்ப்பும் கர்த்தர் சொன்னார் ஊருக்கு போடும்பத்தை ரட்சிப்பேன் உன்மூலமாக இரளமான பேர் மீட்கப்பட வேண்டும் இந்த உலகத்தில இதை சம்பாதிப்பதற்காக அல்ல நான் உன்னை அழைத்திருப்பது நீ எனக்காக மக்களை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார்கள் இப்போ விதமாக வந்தார் வீட்டுக்கு வெளியே வந்து கூட வரவேற்க ஆழ்களில் அந்த நிலையில் இப்படி ஆகிவிட்டானே இப்படி போயிட்டானே கடவுள் சொன்னார் என்று ஏமாந்து விட்டானே என்று எண்ணினார்கள் பேசினார்கள் அதாவது தூர நான் போனால் பின்னால் அந்த காரியம் இருந்தவர்கள் உண்டு எல்லாமும் உண்டு எழுவையா குறிக்கப்பட்ட கால் வரும்போது தேடி வந்தார்கள் தேடி வர வேண்டிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு ஏற்பட்டது இப்போ அவர் பரலோகத்தில் மஹிமத்தில் இருக்கிறார் பூமியிலே கத்தர்கண்டு ஆயிரம் ஆயிரமான மக்களை சம்பாதித்து விட்டு போயிருக்கிறார் அலே இல்லையா அவர் வாக்கு காரியத்தை சுதந்திரித்துவிட்டு மேற்கொண்டு மேலுகத்தை சுதந்திரிக்க போய்விட்டார் என்று நான் காணுகிறோம் ஆண்டவர் வாக்கு பண்ணிறார் அலே இல்லையா நிச்சயமாக எப்படி ஆசிரியப்பு வெளியே வந்தது வானத்து நட்சத்திரங்களை எண்ணிப்பார் என கூடாது கடற்கரை மனல என்ன என்ன முடியாது இவ்வளவா இவருடைய சந்ததிகள் ஆசிர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் வாக்கு தத்துவம் பண்ணினார் இன்று காலில் கூட கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை வாக்கு தத்தமாய் கொடுத்தார் அந்த நேரத்தில் நம்முடைய ஆலயத்துக்குள்ளே ஒரு பெரிய குத்து வழக்கு எரிந்து கொண்டிருக்கின்றது நான் பார்த்தேன் அது மேலே இருந்து நூல் போல ஒரு வெள்ள நூல் போல ஒன்று கீழிருந்து எங்க எது வரைக்கும் போகிறதுன்னு எனக்கு தெரியவில்லை அந்த குத்து வந்தது எப்படியே தொட்டு நிற்கிறது எண்ணெய் விழுந்து கொண்டே இருக்கின்றது அந்த குத்து விளக்கு இங்கு உள்ள எண்ணெயில எரியவில்லை அது பரலோகத்தினுடைய எண்ணெயில அங்கிருந்து வருகிற எண்ணெயில எரிகிறது அது ஒருபோது அணையாது அந்த எண்ணெய் ஒருபோது நிற்காது யாருமே மறந்து விட்டாலும் அது வந்து கொண்டே இருக்கும் மனிதர்கள் என்றால் எண்ணெய் விற்ற மறந்து விடுவார்கள் தெரிய தேண்ட மறந்து விடுவார்கள் என்னெல்லாம் மறந்து விடுவார்கள் அந்த கனெக்ஷன்ல அந்த விளக்கு எரிகிறது நான் பார்த்தேன் அதுலேயே அதை பற்றி நான் என்னால் மரணிக்க முடியாது இங்கே ஆல்டர்ல ஏற்கனவே நம்ம பிள்ளைகள் காலையில இந்த ஆராதனைக்குரிய ஒழுங்குகள் எல்லாம் செய்கிறது போல செய்து வைத்திருக்கிறார்கள் இன்னும் பலர் வந்து கண்ணுக்கு தெரியாத சிலர் பூமியில கால இல்லை அவர்கள் அப்படியே மேலே ஆகாயத்தில் நின்று கொண்டு இடத்தில ஜோடனம் பண்ணுகிறது போல எனக்கு தெரிந்தது அது என்னத்தை கொண்டு பண்ணினார்களும் பார்ப்பதற்கு என்னுடைய உள்ளத்தில் இந்த மகிழ்ச்சி தான் ஊற்றுக்கணும் பிறந்து வருவதை ஒளியே அதை எப்படி சொல்லி எனக்கு தெரியவில்லை அருமையான தேர்வு அதோடு என்னோட பேசிக்கொண்டிருந்தார் பல வாக்கு தேவன் அருளினார் அதை நாம் நம்புகின்றோம் நமக்கு அதற்குரிய தகுதியோ இருக்கும் நாம் அதை உணர்கின்றோம் இயக்கத்தில் அருள் இருக்கிற வாக்குதாக இருக்கிறது செய்யப் போகின்றார் அதற்காக தேவனுக்கு தேவன் வாக்களினார் அதை அவர் நிறைவேற்றினார் என்று நாம் காணுகின்றோம் இன்றும் இஸ்ரோவில் தேசம் என்ற ஒரு வல்லரசு தேசம் இன்று இருக்கின்றது என்று நாம் காணுகின்றோம் அருமையான பிள்ளைகளே பிள்ளைகளே உங்களுக்கும் எனக்கும் தேவன் உடன்பாடு பண்ணியிருக்கின்றார் கர்த்தரோடு உடன்பாடு செய்திருக்கின்றோம் அதனுடைய நல்வரச்சாட்சியின் உடன்படிக்கையாகி அந்த ஞானஸ்தானத்தை பற்றி கிறிஸ்துவோடு ஒப்பந்தமாக இருக்கிறோம் தரித்தினியாய் வாழ்ந்த பிள்ளைகள் ஒரு திருமண நேரத்தில் அவர்கள் ஒருவரை ஒருவர் கரம்பத்தி இன்று முதற் முதற்கொண்டு தனிமையானவர்கள் அல்ல ஒருவரே ஒரே என்று வாக்கு கொடுக்கின்றது போல ஆண்டவராக நாமும் யானஸ்தானத்தின் மூலமாக அந்த வாக்கு கொடுத்து உடன்பாடு செய்திருக்கின்றோம் ஆண்டவர் நம்ம கூட உடன்பாடு செய்திருக்கின்றார் என்ன உடனாடு ஆண்டு நமக்கு ஆசிர்வாதத்தை தருவோம் என்று சொல்லியிருக்கின்றார் பரலோகத்திலே நாம் இன்பமான இடத்தை அடையப் போகின்றோம் இங்கே நாம் ஆயத்தமாக் கொண்டிருக்கிறோம் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் இந்த லோகத்திலே காணப்படுகிற சிருஷ்டிப்புகள் இருக்கிறது பாருங்க மரம் செடி கொடிகள் இவை இன்று ஆண்ட அந்த ஆதியை உருவாக்கின சாயலில் இல்லை என்று வேதம் சொல்லுகின்றது அதாவது மனிதனும் ஆதியில் உருவாக்கப்பட்ட சாயலில் இல்லை மனிதன் என்று தேவசாயலை இழந்தானோ அன்று அவனுக்காக படைக்கப்பட்ட இந்த சிறுப்புகள் எல்லாம் சாபத்துக்குள்ளாகிவிட்டது அவைகளெல்லாம் ஒரிஜினல் அதாவது பூவில் மனம் கிடையாது ஒரிஜினல் பூ அந்த ஒரிஜினலுக்குரிய தேநீர் அதிலே கிடையாது கனிவகைகளை எடுத்தால் படைத்த அந்த ஒரிஜினல் அதனுடைய டேஸ்ட் அதுல சாபத்துக்குள்ளாக அடைக்கப்பட்டிருக்கிறது மனிதன் என்று அந்த சாபத்துக்கு விடுதலாக்கப்படுகின்றன அந்த இவைகளுக்கும் அந்த மனுரூபம் என்று ஒன்று இருக்கிறது என்பதற்காக அவைகள் காத்துக்கொண்டிருக்கிறது என்று ரோமபரியாருக்கு நிறுவம் எழுதும் போது எட்டாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒரு வசனங்களை வாசிக்கும் போது வாசிக்கிறோம் வெளிப்படுவதற்கு கிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்துக்கொண்டு புத்திரர் வெளிப்படுவதற்கு எந்த தேவ மனிதனாக இருக்கிற மனிதன் தேவ புத்திராக தேவ பிள்ளையாக ஒரிஜினல் பெற்றிருக்கிறோம் உட்பட்டவர்களாக இருந்தும் மாம்சத்தமிழி நடவின்படி நடக்கிறவர்களுக்கு இருக்கிறார்கள் என்னது சொல்லுகிறது அந்த மாம்சம் ஆரம் இல்லை மாம்சம் என்ன பழைய போராட்டம் பழைய பாவம் பழைய ஜீவியம் பழைய பேச்சுவார்த்தை பழைய கோபம் பழைய எரிச்சல் ஆராய்ச்சி இருந்தாலும் அது இருக்கிறது பிள்ளைகளே தேவருடைய ஒரு சாயல் உண்டு அந்த சாயல தமிழை ரூபத்தின் மொழியும் தமிழர் சாயல் என்படியும் மனிதனை உருவாக்கினார் இப்ப அந்த சாயல் இல்லை இப்படத்தில் என்று நாம் காண்கிறோம் அவர் சாந்தஸ்வரவா அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அல்லவா அவர் குளங்களில் அவ்வளவு ஒரு பெரிய நேர்மைக்குரியவர் அல்லவா மனித இடத்தில் தேவருடைய புத்திரர் வெளிப்படும் முடியாக சகல சிருஷ்டிகளை காத்துக்கொண்டே இருக்கிறார் தேவருடைய பிள்ளைகளாக எப்பொழுது அவர்கள் மாறுவார்கள் அந்த ஒரிஜினல் ஆளாக எப்பொழுது மாறுவார்கள் அவர்கள் மாறினா நமக்கு அந்த மாற்றம் கிடைக்கும் வீட்டுல பிள்ளைகளுக்கு விளையாட்டு பொருளை வாங்கி போட்டுருக்கா பிள்ளைய காய்ச்சல் சுக்கேட வந்து படைக்க நடக்க விளையாட்டு பொருளை அழிய ஒரு மூலையில போட்டுருவாங்க பிள்ளை நல்லா சுகமாகி நல்ல ஓட சாட விளையாட ஆரம்பித்து அதெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க கொண்டு வந்து பிள்ளைக்கு கொடுப்பாங்க விளையாடு நடவடிக்கையில உட்கார் வைத்து சந்தோஷப்படுவாங்க அதனால இன்று மனிதன் வந்து சபிக்கப்பட்டு போய்விட்டபடியில் அவருக்காக படைக்கப்பட்டவைகள ஒதுக்கப்பட்டது போல சதிக்கப்பட்டு போய்விட்டது என்று நாம் காணுகின்றோம் அறிவுக்குரிய அடிமைத்தனத்தின் விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிறிஸ்தியானது சுய அல்ல கீழ்ப்படிக்கிறவராலே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது தேவனுக்கு மிமை உண்டாவதாக ஆண்டிய தேவன் அதாவது மனிதன் சபிக்கப்பட்ட பன உடனே மனிதர்களுக்காக படைக்கப்பட்ட சுட்சிப்புகள் எல்லாம் அடிமைத்தனத்துக்குள்ள அதாவது சபிக்கப்பட்ட நிலையில ஆகிவிட்டதா மனிதன் மனிதன் தேவ புத்திரனாக தேவ மனிதர்கள் வெளிப்படும் இவைகள் அத்தனை மாறிவிடுமா ஆயிரஸ் அரசாட்சியில் அப்படித்தான் ஆக போகின்றது ஆயிரம் அரசாட்சியில பலன் கொடுக்க ஆரம்பித்து விடும் அவைகளும் இருக்கும் அவ்வளவு அருமையாக அவ்வளவு மேன்மையாக இருக்கும் நான் சொன்னேன் நாங்கள் ஒரு தடவை லண்டனுக்கு போயிருக்கும் போது ஒரு பழத்தோட்டத்தை கூட்டிட்டு போனாங்க பழத்தோட்டத்துக்கு பழத்தோட்டம் என்றால் அங்கே இந்த பழத்தோட்டம் எல்லாம் என்னென்ன கனிவகைகள் எல்லாமே தாரமாக குத்து செடிகள் மாதிரி இந்த ஒட்டு இதுகளாக இருக்கிறது அவ்வளவும் காய்ச்சு பழுத்து குளிஞ்சி கிடக்கிறது அப்படியே ரசம் அடிந்திருபோல் அப்படியே அது பார்ப்பதற்கு அவ்வளோ இன்பமாக இருக்கின்றது அங்கே என்ன என்றால் உள்ளே போகிறவர்கள் எத்தனை பேரும் அதை பறித்து எவ்வளவு சாப்பிட்டு கொள்ளலாம் அதனால் மடியில் பறித்து கொண்டு போகக்கூடாது பழைய ஏற்பாட்டு பிறமான அதுதான் அதே தான் அங்கே வைத்திருக்கிறாங்க அதாவது உள்ளே போய் என்ன எவ்வளோ வேணுமோ என்ன கறி வேணுமோ சாப்பிட்டு கொள்ளுங்க அடியில நீங்க கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டை வைத்திருக்காங்க அப்ப நாங்க பார்க்கும்போதுதான் அப்ப என்ன அந்த சித்த அடிமைத்தனதுன்னு விடுதலை ஆகல ஆகும் இன்னுமே இவ்வளவு செல்மையாக இது இருக்கிறது நம்முடைய தேசத்துல நாமெல்லாம் உடங்காட்டுல பிறந்து வளர்ந்தவர்கள் இந்த கனிகளெல்லாம் பார்த்ததே இல்லை அதனால் பார்க்கும்போது ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறது மாதிரி அருமையாக செழிப்பாக இருந்தது நான் பார்த்தேன் அருமையான தேவையான மகிழ்ச்சியாக இருக்கும் செய்தபடுகிறார் சாபத்திற்குள்ளாக அடைக்கப்பட்ட படுகிறார் அவனுக்காக படைக்கப்பட்ட சிருஷ்டிப்புகள் எல்லாம் சாபத்துக்குள் ஆகிவிட்டது அவைகள் இந்த மனிதன் எப்பொழுது தேவ புத்திரனாக ஒரிஜினல் தேவ மனிதனாக இவன் மாறுவானோ அன்றைக்கு நமக்கு விடுதலை கிடைக்குமே என்று அவைகள் காத்து கொண்டே இருக்கிறதா இல்லையா இல்லையா ஒரு நாள் எனக்கு கிடைக்கும் மனிதர்கள் இப்படி மாறிவிட்டால் அது எனக்கு கிடைக்கும் என்று சிப்பு கூட நம்மை எதிர்பார்த்து அருமையானவர்களேத்தோம் ரஷிக்கப்பட்டு ஆகிட்டோம் பழைய கிரியகளை மாற்றுவோம் அவைகளை எதிர்பார்த்திருக்கின்ற மறித்தவர்களுடைய ஆத்மாக்கள் அல்ல பலிவிடத்தின் கீழே இருக்க கண்டு அப்பொழுது ஒரு சத்தம் உண்டாயிற்று என்ன என்றால் அண்டவரு எங்களை கொலை செய்து எங்களை சுத்திரவதை செய்து எங்களை ரத்த சாட்சியாக மறிக்க வைத்து எங்கள் இரத்தத்தை சிந்தினவர்களை நீ என்றுிக்க ஆத்து வேலை வருகிறது அதற்காக கடந்து போன வருஷத்துவார்களோ எதை எதற்காக நோய் காத்திருக்கிறார்கள் இந்த பூமியில ரிக்கப்பட்ட கத்தொழிப்பிள்ளைகள் ஆயத்தப்படமே திரும்பவும் தவறு செய்கிறார்களே திரும்பவும் தவறு செய்த இந்த தேவ புத்திரை அடைய முடியாமல் இருக்கின்றார்களே அவர்கள் எப்பொழுது பூரணப்படுவார்கள் எங்களுக்கு எப்பொழுது உடல் கிடைக்கும் எங்களை தண்டித்தவர்களுக்கு எப்பொழுது நியாய தீர்ப்பு வரும் என்று அவர்கள் பரிபடத்தில் ஆத்தமாக இழைப்பாறிக் கொண்டே இருக்கிறதா மறுபத்தை நம்முடைய தேவ புத்திர சாயல கடந்து போன பர்சத்து ஆண்களும் எதிர்பார்க்கின்றார்கள் இருக்கிற சிருஷ்டிப்புகளும் நம்ம தேவ புத்திரர் எப்பொழுது வெளிப்படுவார்கள் தேவ எப்பொழுது வெளிப்படுவார்கள் என்று காத்து கொண்டு தவித்திருக்கலாம் இவர்கள் அப்படி ஆகிவிட்டால் நமக்கும் மறுரூபம் கிடைத்துவிடுமே நாமும் இந்த அதாவது தண்டனையினால் அடைக்கப்பட்டிருக்கிற இந்த கட்டிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வோமே என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றான் நான் அப்படி நான் அருமையான பிள்ளைகளை தேவனுக்காக காத்திருக்கிறேனா நம்முடைய காத்திருப்பு என்னுடைய பழைய மனித சாயல் இந்த மரணத்தின் ஆரம்பத்திலே என்னை விட்டு உழைந்திருந்தோம் ஆண்டவரை என்னை அதாவது நான் வந்து கண்ட சகோதரத்தில் அன்புகூறாத என்று சொல்லியிருக்கிறது அல்லவா அது கண்ட சகோதரிடத்தில சகோதரி நான் அன்பு வேண்டும் அந்த தேவ புத்திர சாயல் அந்த குணம் என வர வேண்டும் அதை சிருஷ்டிகள் எதிர்பார்க்கின்றது அவைகள் அதற்காக காத்து கொண்டிருக்கிறதே ஆண்டவரு என்று நமக்கு அந்த மையுணர்வுண்ட சங்கதகாரன் சொன்னார் கத்திருக்கிறது மாத்திரமல்ல மாத்திரமல்ல கத்தருடைய கத்திற்காய் காத்திருக்கிறவர்கள் வழிய கை கொள்ள வேண்டுமான கை கொள்ள வேண்டும் சும்மா உக்காத்து காத்திருப்பதில்லை நம்முடைய காத்திருப்பில் நானும் ஒன்று அறிந்திருக்கிறேன் அதாவது நம்ம வெளியே போனாலும் சரி உள்ளே வந்தாலும் சரி கொஞ்ச நேரம் தேவசத்தில் இருந்து விட்டு நாம் ஜபம் பண்ணி விட்டு வெளியே கிளம்புவோம் என்றால் நமக்கு எந்த பொருள் எடுக்கவில்லை ஏதோ விட்டு போய்விட்டது அப்பதான் ஞாபகத்துக்கு வரும் இல்லாவிட்டால் போயிட்டு எங்கேயோ போற பிறகு ஞாபகம் வரும் அதை எடுக்கலைங்கிறது அப்படி வெளியே போயிட்டு வந்த பிறகு நாம் எதாவது சரியாக செய்தோம் செய்யவில்லை நம்முடைய வாழ்க்கையில போன இடங்களில் என்ன தவறு நடந்தது என்ன நன்மை நடந்தது எல்லாம் நமது ஜப நேரத்தில் கண்டுபிடிக்க முடியும் அவைகளை நாம் செய்கின்றோம் அது அப்படினால அருமையான தேவையப்பிள்ளைகள் வெறுமையாக காத்திருப்பதில்லை நம்முடைய காத்திருப்பு எப்படி இருக்க வேண்டுமா வாசன் முப்பத்தி ஏழு முப்பத்தி நான்கை ஒருவர் முப்பத்தி ஏழாம் தங்கிதான் முப்பத்தி நான்காவது வசனம் நீ கத்திருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள் அப்பொழுது நீ பூமியை உயர்த்துவார் தேவனுக்கு மயிமை கை கொள்ளணும் இல்லையில அப்படி செய்து கொண்டு காத்திருக்க எல்லா பாவத்தையும் வைத்துக் கொண்டு நாம அது லேட் ஆகி இருக்கும் ஆண்டு அவர் சீர்திருத்துவதற்கு தான் அந்த காத்திருப்பது யாக்கோபு ஒரு ராத்திரி போராத்திருந்தார் ஒரு நைட்டு பூரா காத்திருந்தார் விடுகிறது ஒரு அணக்கமும் இல்லை காலம் தான் ஒரு சத்தம் உண்டானது நான் போகிட்டோம் பொழுது விடுகிறது என்னை விடு அங்கே ஒரு பாவத்தை உணர்த்தினார் இல்லையா இல்லையா காத்திருப்பில் மறுநாள் காலையில ஒரு அண்ணன் நானூறு பேரோட ஒரு கொலை செய்ய வருகிறான் அவருடைய மிருக சிவர்கள் மனைவி அழிப்பதற்காக வருகிறான் இப்படிப்பட்ட ஒரு சோதனையிலே போய் ராத்திரி முழுவதும் காத்திருந்தார் கத்தரைவர் வெட்கப்பட்டு போகவில்லை அலையிலோயா அவர் காத்திருந்தார் கத்தரைனு கைவிட மாட்டார் என்று இப்படி இருக்க பெயரை சொல்லப்பா என்று கேட்டார் அவர் இருபத்தி ஒரு வருஷத்துக்கு பிறகு வர்றார் இப்பொழுது இருபத்தி ஒரு வருஷம் ரெண்டு மனைவிக்காக ஏழு வருஷம் ஆடு மேய்தார் வருஷம் அவருடைய அவருடைய சம்பாத்தியத்துக்காக ஆடு வருஷம் கழித்து வருகிறார் வரும்போது அந்த இருபத்தொரு வருஷத்துக்கு முன்னால தகப்படத்துல கந்தரியா தகப்படத்துல பொய் சொல்லி போனார் அல்லவா பொய் சொல்லி ஆசீர்வாத பெற்று போனார் அல்லவா அந்த குறைய கத்துல மறக்கவே இல்லை அவருக்கு பேசினார் அவருக்கு வெளிப்படுத்தல் உண்டு அவருடைய பேசினார் ஏராளமாய் ஆசீர்வதித்தார் ஆனாலும் குறை குறையாகவே இருந்தது அதை தேவன் மறக்கவே இல்லை அருமையான பிள்ளைகளை நாம் நினைக்கிறான் கத்தர் என்னுடைய பேசுகிறார் சரியாகிவிட்டேன் அன்பினால் அதை செய்வார் ஆனாலும் நம்முடைய குற்றத்தை நாம் கண்டுபிடிக்க காத்திருக்க வேண்டும் அந்த காத்திருப்பில் அந்த குற்றத்தை அவருக்கு கத்தர் காண்பித்தார் பேரு சொல்லப்பா கண்டறியாத தவப்பன் ஈசாக்கின் இடத்துல போய் சொல்லிவிட்டு வந்தா அல்லவா இப்படி என்னிடத்தினுடைய பெயரை சொல்லு என்று ஆண்டவர் கேட்டார் ஆண்ட இடத்துல மறைக்க முடியுமா மறைத்தால் மறுநாள் வருகிற சோதனையில தப்ப முடியாது அன்மையானுடைய காத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கத்துடைய வழியை காத்துக்கொள்ள வேண்டும் காத்திருக்க என்னுடைய வாழ்க்கையிலே கத்துடைய கை கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது அப்படியே அவர் உள்ளதை சொன்னார் ஆண்டவரே என்னுடைய பெயர் யாக்கோபுதான் என்று சொன்னார் வாய்தரன் கத்த சொன்னார் இது முதற்கண்டு உன்னுடைய பெயர் யாக்கோவ் என்று சொல்லப்படாமல் சிறவியல் என்று அழைக்கப்படும் தேவ பரபு என்று அழைக்கப்படுவார் உடனே அண்ணனுடைய உள்ளத்தில் இருந்த விஷங்கள் எல்லாம் மாறி மறுநாள் தம்பியை கண்டவுடனே ரெண்டு பேரும் கட்டி அழுது புலம்பினாய் என்று நாம் காணுகிறோம் அருமையான கட்டளை பிள்ளைகளை கத்தருக்காக காத்திருப்போம் உங்களையும் என்னை கத்தர் ஆசீர்வதிக்கக்கூடிய நேரம் நெருக்கமாயிருக்கின்றது இதிலே நாம் காத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வுகள் வரும் அதை நான் நமக்குள்ளேயே நாம் தேற்றிக் கொள்ள வேண்டும் காத்திரு ஆத்மாவே எனக்குள் ஏன் தேங்குகிறாய் ஏன் கலங்குகிறாய் முகத்துக்கு ரட்சிப்பை தருகிற ஆண்டு நோக்கி காத்து என்று சொல்வோம் கத்திருக்க காத்திருக்கிறவர்களே திடமானதாய் இருந்து காத்திருக்கிறேன் பல உங்களுக்கு அவிசுவாசமான வார்த்தைகளை கொண்டு வருவார்கள் பல அவிஸ்வாசமான வார்த்தைகளை போடுவார்கள் திட்டமானதாய் காத்திருங்க திட்டமானதாய் காத்திரு என்று வேதம் சொல்லுகின்றது கத்துடைய நாமத்திற்கு மயுமே நம்முடைய வாழ்க்கையில் கற்றுடைய வழியை காத்து வேண்டும் ஆறு நாளும் வாயிலும் இதெல்லாம் பேசிக்கொண்டு ஒரு ஜெபமும் இல்லாமல் கற்றுடைய வேதமும் சரியாக வாசிக்க தியானமும் இல்லாமல் கிடைக்கிறவர்களாக தூங்கி கழித்து அப்படி இருந்து நானும் கற்றுக்க காத்திருக்கிறேன் என்று அப்படி நாம் ஏமாந்து விடக்கூடாது நம்முடைய காத்திருப்பு சரியாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கின்றது அலையிலோயா நம்முடைய காத்திருப்பு சரியாக இருக்க வழியை நாம் காத்து கொண்டு கற்றுடைய நடந்து கொண்டு நாம் காத்துக்கொண்டே இருக்க வேண்டும் நமக்கு நம்பிக்கை இருக்கும் கத்தடைய வேலை நெருங்கிட்டு நெருங்கிட்டு நம்மை கர்த்த சந்திக்க வருகின்றார் என்று நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் காத்திருப்போம் கத்திரமதிப்பார்கள் மூன்றாவதாக இன்னொரு நான் வாசிக்கிறேன் கத்தரிக்காய் காத்திருக்கிறது கிடைக்கிற மேன்மை என்ன இதுதான் ரொம்ப நமக்கு விசேஷித்த காரியம் அதாவது நம்முடைய மக்கள் சொல்வார்கள் பலகினத்தோடு இருந்தேன் இந்த புல்லை புறையருக்கு எப்படி போகிறது எப்படி விடுகிறவரைக்கு முடித்திருக்க முடியும் என்று நினைத்து அவ்வளவு பலகினமாக வந்து ராத்திரி போரா தேவ சமுதல காத்திருந்தேன் எனக்கு இப்படி எப்படி ஆயிட்டு பழைய புதிய பலன் வந்துட்டு என்று சொல்லுகிறார்கள் இந்த பிரகாரம் போது வாழ்க்கை இப்படி ஆகும் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓரத்தை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகளை போல சொட்டை நடித்து எழும்புவார்கள் ஓடினாலும் இடைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் கட்சியா புது பல அடைவார்கள் பறக்கிற பறவை கழுகு என்று நாம் காணுகின்றோம் அந்த கழுகை போல சட்டை எடுத்து எழம்புவார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது பழைய பிளகங்கள் எல்லாம் அவர்களை விட்டு மாறி போய்விடும் கழுகை பற்றிய வரலாறு உட்கார்ந்து காத்து கொண்டே இருக்குமா இளம்பராய் எப்பொழுது வரும் என்று முடியெல்லாம் அழகெல்லாம் உதிரும் கம்ப்ளீட்டா எல்லாம் உதிர்ந்து சின்ன குஞ்சை போல மாறி அதற்கு பழையபடி அழகுகள் எல்லாம் புதுசாக முளைத்து அது இளம் பிராயம் போல பறந்து விடிய வருமான கழுகனுடைய அனுபவம் அதுவாக இருக்கின்றது பறக்கிற ஒன்றாக அது இருக்கிறது கழுகை பற்றி வேதத்திலும் அநேக காரியங்களை அறிகின்றோம் அருமையான தேவடி பிள்ளைகள் கர்த்தருக்காய் காத்திருக்கிற நமக்கும் இதற்கு ஒப்பனையான வாக்கு தத்துவம் அருளப்பட்டிருக்கின்றது புதுமலன் அடைவார்கள் வயலானவர்களாக இருந்தாலும் புதுமலன் அடைவார்கள் அவர்கள் ஓடினால் இழைப்படைய அவர் நடந்தால் எனக்குள்ளே தேங்குகிறாய் இந்த நிலையில் தன்னை தேற்றி காத்திருக்கிறவர்களுக்கு புது பலனே போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள் நடந்தாலும் ஒரு வாழ்க்கை காத்திருக்க வேண்டும் வேலை ஜோலி போக மீதி நேரங்கள் தேவ சமத்தில் காத்திருப்போம் புத்துணர்ச்சி ஒரு புதிய நமக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சி கொழந்து விட்டு ஒரு அனுபவம் ஏற்படும் ஜெபம் பண்ண அவருடைய வாழ்க்கையில சோம்பல்களும் சோர்வுகளும் அவிசுவாசங்களும் கலைப்புகளும் விலைகளை மேற்கொள்ளுகிறது நாம் இலையா அறுப பிள்ளைகளை கர்த்துக்காய் காத்திருப்போம் கர்த்தருக்காய் காத்திருப்போம் காத்திருப்போம் வார்த்தை நிறைவேற இன்று தேவனுடைய மார்க்கத்துக்கு பிள்ளைகளை குறைவா எழுந்து இருக்கிற தீமைகள் முடியடிக்கப்படும் கத்தராக ஒரு புதிய நிலை உருவாக்க முடியாது நாம் கத்தருக்காக காத்திருப்போம் அலையலையா ஆண்டவராயி தேவன் நம்முடைய சீடர்களை பார்த்து சொன்னார் அதாவது அவர் பரத்து எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு நம்முடைய சீடர் சொன்னார் நான் பறகத்துக்கு போக நேரத்தில் அங்கே போய் என்ன அனுப்பத்தில் உள்ள பலனு அறுப்பு அதை பெற்று நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று அதிகாரம் ஒன்பதைக்கும் போது கத்தராக வாக்குத்தையும் இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தற்பிக்கப்படும் புதிய பலன் அது உடலத்தால் தற்பிக்கப்படும் வரைக்கும் நகரத்தில் இருங்கள் என்றார் நகரத்தில் இருங்கள் என்றால் என்ன இருந்து கதை பேசி கொண்டிருக்கவா கொண்டு இருங்கள் என்று சொன்னால் அங்கேயே ஒரு இடத்துல படுத்து தூங்கி கொண்டிருக்கவ காத்திருந்தார்கள் ஜெபம் பண்ணினார்கள் முதலாவிகாரம் ஐந்தாவது அவர்கள் இரண்டாம் அதிகாரத்தில் படிக்கும் போது அப்போ இரண்டாம் அதிகாரத்தை படிக்கும் போது அங்கே காத்திருந்தார்கள் என்று நான் காணுகிறேன் காத்திருந்த என்ன ஆயிற்று இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை அவர்கள் குறை உள்ளதுலனை அனுப்பு அந்த பலனை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார் இந்த காத்துக்கொண்டு பிரியமாக காணப்பட வேண்டும் என்றார் உங்களுக்கு வேண்டும் அதற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும் அதற்கு பிறகு அதை யூஸ் பண்ணும் போது அது அந்த அளவுக்கு முழு பலத்தோடு அதை வெளிச்சம் கொடுக்கவோ அல்லது ஒரு இயந்திரத்தை ஏற்கவோ மற்ற காரியங்கள் செய்யவோ அது செய்ய ஆரம்பிக்கிறது அதே ஒன்றாக மனிதர்களாகி நாம் ரஷிக்கப்பட்டிருக்கிற நாம் கற்ற பிள்ளைகளாகின பிரகாசிக்க நாம் காண முடியும் அதிகாரம் ஆறாவது வாக்கியத்தை நாம் வாசிக்கும் போது சொல்லுகின்றான் சொல்லப்படுகிற கத்தருடைய என்னவென்றால் அல்லத்தினாலும் அல்ல என்னுடைய என்னுடைய ஆவினாலே ஆகுமின்றி மனிதன் சொல்லவில்லை சேனைகளின் கர்த்த சொல்லுகின்ற அதாவது பலத்தினாலும் தெய்வீக காரியத்தை நடத்துவதற்கு மனித பலனோ மனித பராக்கிரமோ அது முடியாத காரியம் என்று நாம் காணுகின்றோம் கோலியாத்தை வீழ்த்திறதுக்கு பயிற்சி எடுத்த மற்ற போர் வீரர்களுக்கோ முடியவில்லை இந்த தாவிதனுடைய மூத்த சகோதரர்கள் அவர்கள் யுத்த பயிற்சி ாலே அ <laughs> <laughs> மனிதன் அதாவது தீமையை மேற்கொள்ள இயலாது தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாது அதற்கு தேவ பலன் வேண்டும் வேண்டும் அந்த பலனே அதற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னார் அலையலுயா எரிசிலை போகாதுங்க சொன்னார் காத்திருங்கள் என்று சொன்னார் காலமாகி விழுந்து எரிசிலை மட்டு தரித்தருங்கள் எ தரித்தருங்கள் அந்த பலத்தை பெற்றுக்கொள்வீர்கள் பலன் ஒரு நாள் அல்ல காத்திருக்க காத்திருக்க காத்திருக்க காத்திருக்க உணத்திற்கு பறக்கக்கூடிய மேலான எண்ணங்களை கொடுக்கும் மாறவில்லையே அடிக்கடி பூமிக்குரிய எண்ணங்கள் தானே வந்து நம்மை மேற்கொள்ளுகின்றது ஒன்றை பார்த்து உடனே உள்ள புகுந்து விடுகிறது ஒன்றை காதல கேட்டுவிட்டால் உள்ளே வந்து விடுகின்றது ஒரு சர்ச்சையலாக ஒரு எதையாவது ஒரு தீயை நூல்களை பேப்பரை பார்த்து விட்டாலே படித்து விட்டால் உள்ளே பறக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கிறது ஹலேலுயா அது காத்திருக்கிறவர்களுக்கு கட்ட கொடுக்கிற ஒன்றாக இருக்கிறது ஹலையா அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஹலே இலையா பிள்ளைகள் கிடைக்கிற நேரங்களை வீண் பொழுது தேவ சோகத்தில் காத்திருப்பீர்களாக ஹலேயா பண்டி எவ்வளவுதான் அது வளர்த்தாலும் பண்டிகை வளர்த்து பெரியாக்கி விட்டாலும் அதனுடைய பார்வையெல்லாம் எங்கே இருக்குமா இங்கே தான் இருக்கும் எங்கே அசுத்தமானது எங்கே கிடைக்கிறது என்று இதே தான் மோப்படுத்த அலையும் அது எவ்வளவுதான் நீங்கள் வளரங்கிறது அப்படித்தான் அது இருக்கும் அதுக்கு எவ்வளோ தான் ஆலோசனை கொடுங்க அப்படித்தான் அது இருக்கும் மற்ற பிராணிகளெல்லாம் வீட்டில் மாடு வளர்ப்பார்கள் மாடு வளர்க்கிறவர்கள் எங்கே விளையாண்டு கூப்பிடும் ஆடும் அப்படி கூப்பிடும் இந்த பண்ணி உரிமைக்கிட்டு தான் அலையும் அதுக்கு அந்த சுபாவங்கள் கிடையாது அதுக்கு என்ன சொன்னாலும் கேட்காது ஒரு நாள் கசாப்புக்கு கொண்டு போகும்போது நாலு காலையும் கட்டி கூட ஒரு கம்ப போட்டு தூக்கொண்டு போகும்போதுதான் மேல பாக்குமா அப்பதான் மேல ஒரு வானம் இருக்குதா என்ற அன்றைக்குதான் தெரியுமே அதுவரைக்கும் மேல ஒரு வானம் இருக்குன்னே தெரியாது இந்த பூமியில கிடக்கிறவர்கள் தான் புறக்கொண்டு அலைகிறது அதனுடைய பழக்கம் அதுவரைக்கும் மேலே ஒரு வானம் இருக்கின்றது மனிதர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள் இத்தனை பேர் சாகும் போது பார்த்திருக்கிறோம் ஐயோ அம்மா என்ன வந்துட்டாங்க என்ன கூட்டு போறது அவங்க வந்துட்டாங்க இவங்க வந்துட்டாங்க கரையாரி நிற்கிறாங்க நிறைய பேரு தேவிலை பிள்ளைகள் சந்தோஷமாக சம்பந்தப்பட்டவர்களை ஆசீர்வித்துவிட்டு கவலைப்படாதீர்கள் நான் காவலில் விட்டு போகிறேன் என்று மகிழ்ச்சியோடு செல்கின்றார்கள் தேவ தூதர்கள் என்னை அழைத்து செல்ல வந்திருக்கின்றார்கள் என்று சொல்கிறது அப்படி அந்தய காலங்களை நாம் பார்க்கின்றோம் கட்டுரை பிள்ளைகளை வாழ்க்கை அப்படியே அதற்கு என்ன செய்ய வேண்டும் அவைகள் நான் அருள்வேன் அதை நீங்கள் பெற்றுக் கொள்ளும் போது பலன் அடைவீர்கள் ஓடினாலும் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீர்கள் களைத்து போக மாட்டீர்கள் கழுகை போல உன்னதத்துக்கு நேராக உன்னுடைய மைண்ட் உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் எப்பொழுதுமே மேலே நோக்கி மேலும் மேல மேல அது மேல் நோக்கி போய்கொண்டே இருக்கும் கீழே வராது மேலுதான் அது அதனுடைய எண்ணங்கள் எல்லாம் இருக்கும் நாட்டம் இருக்கும் என்று நாம் காண்கிறோம் எவ்வளவுக்கு நாம் கட்டுட சிரமத்தில் காத்திருக்கிறோமோ எவ்வளவு கட்டுரை சிரமத்தில் காத்திருக்க அந்த பலனை பற்றி அவருடைய எண்ணங்கள்லாம் தூய்மையாகத்தான் இருக்கும் நல்ல எண்ணங்களாகத்தான் இருக்கும் கெட்ட எண்ணங்கள் அவர்களை மேற்கொள்வது இல்லை என்று நாம் காணுகின்றோம் அருமையான கற்றை பிள்ளைகளே கற்றை வார்த்தை சொல்லுகிறேன் ஒரு நாள் திடீர்ந்து தேவதன் குளத்தை கலக்குவார் இப்பொழுது அந்த தண்ணீர் கொள்ளை முதலாவது யார் இறங்குகின்றார்களோ எப்பேற்பட்ட எப்பேற்பட்ட வியாதியஸ்தராயிருந்தாலும் சுஸ்தமனைகள் எப்பேற்பட்ட பிரச்சனை நம்மிடத்தில் இருந்தாலும் நாம் தேவ சோமத்தில் காத்திருக்கும்போது திடீரென்று கர்த்திரமை சந்திப்பார்கள் அது எப்பொழுதும் இருக்கலாம் நம்முடைய காத்திருப்பு எப்பொழுதும் அப்படி எதை நோக்கி இருக்கட்டும் கர்த்திரமை ஆஸ்வதிப்பார்கள் நம்முடைய குறைவுகளுடைய விலைகளை மத்தியிலே கர்த்தனுடைய நமக்கு இருந்தால் போதும் அப்போ சில சுத்த போவில் இதனுடைய நீங்கும்படியாக மூன்று வேளை ஜபம் அணினார் இரண்டாம் ஆண்டவர் இதை மாற்றிய ஆண்டவர் மூன்றாவது என்ன சொன்னார் என் கிருவினர்க்க போதும் நீக்கப்படும் சொல்லு ஆட்களும் நான் இப்படி நல்லாருமே கற்றப்பிள்ளைகிறேன் அறிவியல் குறைந்தோராக இருக்கலாம் ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தும் போது என்ன பேசுவோம் என்று கவலைப்படாதீர்கள் அந்நேரத்திலே அந்த வார்த்தை உங்களுக்கு அருளப்படும் எழுபத்தி ஆறில் நாங்கள் மரிசஸ் நாட்டிற்கு சென்ற போது ஒரு அறிவும் இல்லை ஒரு ஒன்றும் இல்லை நாங்கள் நாட்டுக்கு போகிறோம் சொல்லியிருந்தால் அங்கே போய் நீங்கள் இறங்குற போது அங்கே இருந்து உங்களை திருப்பி அறுப்பதற்குரிய நிலையில் அங்கே போராட்டம் இருக்கும் ஜபத்தோடு போங்கள் என்று சொன்னார் அப்படியே அங்கே பேசப்பட்டது அங்கே போகும்போது அங்குள்ள கஸ்டமர்ஸ் ஆபீஸ் பாசத்துல பேசினார் அங்கு உள்ள கிரியோல் பாசையில பிரியில் பேசினார் அத்தனைக்கும் பதில் கொடுத்தார்கள் எப்படி பேசினார்கள் வெளியே வந்தவர் வரவேற்க வந்திருந்தவர் என்ன நடந்தது எல்லோரும் எந்த பாசையில் ஆவியானவர் பேசினார் ஆவியானவர் பேசினார் அடுத்த பக்கத்தில் இருக்கிறவன் அவனை திட்டி உடனே வெளியான பிரச்சனை வரும் என்று அனுப்பிவிட்டான் என்று சொல்லி சொல்லப்பட்டது சிலையிலோயா முதல் தலைவர் வழியை நாடு சென்றிருந்த போது அருமையான தேவையான பிள்ளைகளை நம்முடைய விலகினத்தில் இந்த உன்னத பல நமக்கு உதவி செய்யும் இல்லையிலோயா சரீர விலகினத்துக்கு மாத்திரமல்ல தகுதி குறைவுகள் இருந்தோ அதைகளையும் அது மாற்ற வல்லது முடிவதாக இருக்கிறது நான் இந்த நாளில் அறிந்து கொள்கிற காரியம் காத்திருப்பை குறைத்து விடாதீர்கள் காத்திருங்கள் காத்திருங்கள் என்று கத்துடைய திருவாக்கு சொல்லுகின்றது ஆண்டவர்க்கு சிறந்த எப்பொழுது அந்த நேரம் இருக்குது என்று நமக்கு தெரியாது நமக்கு பதில் நாம் வேண்டுகொள்கிற காரியத்தை கேற்ற நமக்கு தருவதற்குரிய நேரம் எப்பொழுதுன்னு நமக்கு தெரியாது காத்திருப்போம் ரேல்வையா காத்திருப்போமாக காத்திருந்து அவைகளை பெற்றுக்கொள்வோம் துறசாமிபுரம் பக்கத்தில் ராயகிரி என்ற ஒரு இடம் இருக்கிறது ஒரு முழு குடும்பம் இந்திலிருந்து ரட்சிக்கப்பட்டார்கள் அவர்கள் தீராத பிரச்சனையிலிருந்து விடுதலையாகி வந்தார்கள் ஒரு பையனை தமிழ் பண்டிகாக படிக்க வைத்திருந்தார்கள் மிகவும் வறுமையில் இருந்த குடும்ப தவப்பானாருக்கு நோய் பட்டபடியினால மிக வறுமைக்குள்ளாகிவிட்டார்கள் வீட்டு ஒரு வேலை பார்த்து அந்த வீட்டை முன்னு கொண்டு வரலான் என்று பார்த்தான் படித்து முடித்து பல மாதங்கள் வேலை கிடைக்கிறாமல் இல்லை அதே நேரத்தில் அந்த பழைய ஒரு ஆவி அவனோடு போராடி நீ ஏன் இருக்கிறாய் பிரின்சுலாம் கேட்கிறான் என்னடா படித்து இப்படி அலையிற அப்படி அப்போ அவருக்கு என்பது பூமியில் இருக்கக்கூடாது மறிச்சன என்ன ஒரு அசத்தாகி அவனோடு போராடினது வாசல்தலு சொன்னாங்க சொன்னால் அந்த மாதிரி பல திருத்தாந்தங்களை நாளைக்கு உங்களுக்கு நன்மை அவருக்கு இன்றைக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கு சாத்தான பறி ஆசைப்படுவான் என்னுடைய காத்திருப்பை கலை தூடுவான் உறுதியாக இருங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டது அவன் கேட்டானே ஒளி அந்த ஆவி அவனை மேற்கொண்டு விட்டு ஒரு நாள் அவன் காலையில் அம்மாட்ட குளித்து விட்டு வந்து சாப்பிட சொன்னாங்க ரெண்டு வீடு உண்டு நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு வர்றேம்மா இங்கே போயிட்டான் அவன் முடிவு பண்ணிவிட்டான் அங்கே போயிட்டான் காணவே இல்லை கொஞ்ச நேரத்தில் போஸ்ட் பைன் வந்தார் ஒரு நீள உரையுள்ள ஒரு லெட்டரை கொண்டு வந்தார் அந்த கூட படித்த பயங்கள்லாம் ஓடி வந்தான் அவன் பேரு ஒரு பேரு அப்போது அவருக்கு வேலைக்கு ஆர்டர் வந்துட்டான் எல்லோரும் ஓடி வந்தாங்க வந்து போஸ்ட் லெட்டரை கொடுத்த உடனே அவங்க அம்மா சொன்னாங்க உடைச்சி பாருங்களா ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறான் அதில் பக்கத்து கிராமத்தில் அவனுக்கு டீச்சர் போஸ்ட்டு போட்டு ஆர்டர் தம்பியை கூப்பிடுங்கடா சந்தோஷப்படுவான் அங்கே போய் படுத்துட்டா பொழுது ஆளை காணலை கூப்பிடுங்க என்று சொல்லுங்கள் போய் பார்த்தால் வீடு உள்ளே லாக் பண்ணி இருக்கிறது தட்டி பார்த்தால் திறக்கவில்லை எப்படியோ ஏறி சாடி கதை உழைத்து பார்த்தால் அவர் ஃபேனில் துவங்கி போயிட்டு உலக தொட்டே போயிட்டார் வேலைக்கு ஆர்டர் வந்திருக்கிறது ஆள் இங்கே போயிட்டார் உலக தொட்டு இல்லை அருமையானவர்களே தேவ நம்ம ஆசிர்வதிக்கிற நேரத்தில் நமக்கு சோர்வை சொத்தம் கொண்டு வருவான் அது நேரத்தில் தான் பிள்ளைகளு எண்ணங்களை கொண்டு வருவான் அது நேரத்தில் தான் கடவுள் நம்பிக்கைகளை குறைவை கொண்டு வர பார்ப்பான் ஏன்னா அடுத்த நேரம் இதுவரைக்கும் காத்திருந்த காத்திருப்போடைய பலன் வரப்போகிறது வரப்போகிறது என்று அவருக்கு தெரிந்தபடுகிறார அதை பெற்றுக்கொள்ள விடாமல் தடுக்க பார்ப்பான் ஏதாவது மிஸ்டேகை பண்ணி நம்முடைய பெயரை கெடுக்க பார்ப்பான் இடம் கொடுத்து விடாது இல்லையிலா கத்திரிக்காய் காத்திருக்கிறவர்கள் தம்முடைய வழிகளையும் காத்துக்கொள்ள வேண்டும் அப்படி அவருடைய ஒரே அந்த குடும்பமும் இதாயிட்டது ஒரே ஒருவர் பொன்னையடியில் குடும்பமாக கிறிஸ்துவர்கள் சபையோடு இருக்கிறார் அருமையான தேவண்டி பிள்ளைகளை இதெல்லாம் வரலார் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போக முடியும் ஆனால் அப்படினால் காத்திருங்கள் என்று கட்டுரை வார்த்தை சொல்கிறது காத்திருக்கிறவர்கள் சோர்வரும்போது நமக்குள்ளே நம்மை தேற்றுவோம் என ஆத்துவாவே எனக்குள்ளே தேங்காதே கலங்காதே என்னுடைய முகத்துக்கு ரட்சிப்பை தரக்கூடிய தேவன் நான் இன்னும் துணியும் காத்திருக்கிறவருடைய இருந்து சுட்டமானதாக இருங்கள் கத்திருக்க கத்திர உங்களுக்கு காத்திருங்கள் எப்பொழுது உங்களுக்கு பதில் வரலாம் ஹலே லோயா ஹலே லோயா அந்த பிரகாரமாக செய்து தேவன் நன்மை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தப்படுவோம் கர்த்தனமே ஆசீர்ப்பார் ஹலே லோயா ஹலே லோயா ஹாலேலோயா ஹேலே லோயா கர்த்தரிக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறவர்களே தேவன் அறிந்திருக்கின்றார் அவைகளை நமக்கு தருவதற்கு அவர் சுத்தம் கொண்டிருக்கின்றார்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 நகர் நகர் ஆசாரி பள்ளம் போஸ்ட் நாகர்கோவில் ஒன்பது இரண்டு பூஜ்யம் ஒன்று கன்னியாகுமரி மாவட்டம் எங்களது தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஆறு உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமா